हेतवे तापत्रय विनाशाय, சச்சிதானோத்தியேத்தாபயா வய நுமுக்கே துறைய மகா வசுதேவத்து மகாபா ஜத்துமோத்மன இஹாசிமம் புணியம் தாரதூய கல்பத்தை மகாபுராணே பாரமஹம் ஏற்க பஞ்சம இந்த அத்தியாயம் இந்த ரெண்டு ஸ்லோகத்தோடு பூர்த்தி ஆகிறது சுகாச்சாரியர் பரீட்சத்துக்கு உபதேசிக்கிறார் மகாபாக வசுதேவா ஏதத்து ஸ்ருத்தா அதி விஸ்மிதா அபவத் மகாபாகியசாலி ஆகிய வசுதேவர் நாரதர் வாயிலாக இந்த நவயோகி சம்பாதத்தை கேட்டு பாகவத தர்மங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டார் அதிவிஸ்மிதா ஆச்சரியப்பட்டார்னு அர்த்தம் महाभागा தேவகிச்ச மகாபாக்யவதி ஆகிய தேவகியும் கூட ஆத்மனஹா மோகம் ஜகத்துஹூ தன்னிடத்தில் இருந்த அந்த மோகம் நம்ம குழந்த தானே அப்படிங்கிற எண்ணத்தை விட்டு भगवान, சாட்சாத் भगवान நமக்கு நம்ம மூலமாக அவர் லீலையெல்லாம் பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சுட்டு புரிஞ்சுக்கணும் ஆகையினால தன்னிடத்தில் இருந்த மோகத்தை விட்டுட்டாள் ஆத்மனஹா मोहं ஜகதுஹூ என்று சுக்காச்சாரியார் இதை சொன்னதுக்கு பிறகு இமம் इतिहासं புண்ணியம் புண்ணியம் இத்திகாசம் இந்த नवयोगी சம்பாதம் இருக்க இப்ப நாரத மகரிஷி கிட்ட வசுதேவர் கேட்டார் நாரதர் வந்து நவயோகி சம்பாதத்தின் மூலம் பாகவத தர்மங்களை வசுதேவர் கேட்டபடி உபதேசம் பண்ணிவிட்டார் ரொம்ப புண்ணியமானது அதாவது சமஸ்த பாபங்களையும் நீக்கக்கூடியது நம்ம சப்ளை பண்ணிக்கணும் புண்ணியம் அனந்த கோடி புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது கண்ணால பார்க்க முடியாது புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது எவன் ஒருவன் இதை மன ஒருமுகப்பாட்டுடன் ஏகாகிர சித்தத்தோடு இதை கேட்டு ஹயத்துல தரிச்சுக்கிறானோ இந்த விஷயங்கள் எல்லாம் நன்றாக ஆழமான மனசுல பதிய வச்சுக்கிறானோ சஹா இந்த உலக வாழ்க்கையில் இந்த சரீரத்தில் இருக்கும்போதே சமலம் விதூய சமலம்னா அஜானம் அஜானத்தை நன்றாக நீக்கிவிட்டு பொசிக்கி விட்டு அறியாமையை மெய்யறிவினால் நன்றாக எரித்துவிட்டு பிரம்மபூயாய கல்பத்தே மோக்ஷத்தை உணர்வதற்கு தகுதி உள்ளவனாக ஆகிறான் அல்லது மோக்ஷத்தை உணர்ந்து விடுகிறான் அதாவது பிரம்மஸ்வரூபத்தை உணர்ந்து கொள்வதற்கு தகுதியுடையவனாகிறான் அப்படி ஒரு அர்த்தம் அல்லது பிரம்மமாகவே ஆகிவிடுகிறான் இந்த இதை புரிஞ்சுகின்றான்னா அவன் கடவுளை தியானம் பண்ணி கடவுள் மயமாகவே ஆகிவிடுவான் என்பது கருத்து இவ்வாறு இந்த ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்தில் அதாவது உலகத்தில் பொய்யையும் மெய்யையும் பிரித்து பார்க்கக்கூடிய இந்த பாரமஹம்சிய சம்ஹிதை அப்படிங்கிற இந்த உயர்ந்த கிரந்தத்தில் பதினோராவது ஸ்கந்தத்துல அஞ்சாவது அத்தியாயத்தினுடைய பூர்த்தி வாக்கியம் ஸ்ரீகிருஷ்ணனுக்கு சமர்ப்பணம் செய்து இந்த அத்தியாயத்தை நாம் நிறைவு செய்கிறோம் மகாபா வசுதேவோதி தேவகீ மகாபா ஜகோக ஆத்ம புண்ணியம் தாரயேத் சமா कल्पते इति श्रीमदभागवते महापुराणे पंचमो संहितायाद स्कमो अध्याय श्रीकृष्णापणमस्तूर पिपूर्ण आशीर्वाद मनमार्द नलवा हरिवीदी